மன் ஏழு மரங்களை வேரோடு அறுப்பதற்காக தன்னுடைய அம்பை பிரயோகித்தான் சுக்ரீவனுக்கு ஐயம் வாலிக்கு இருக்கிற சக்திக்கு ராமனால வாலியை ஜெயிக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டான் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக ராமன் ஓர் அம்பை எய்து ஏழு மரங்களையும் சாய்க்க அப்ப ராமனுடைய அம்பு ஏழை தொலைத்து ஏழை கீழே வெளியே புறப்பட்டது உலகத்துல எதெல்லாம் ஏழு என்ற எண்ணிக்கையோடு இருந்தனவோ அவை அத்தனையும் நடுங்க ஆரம்பித்தனவாம் கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் சொல்றார் ராமன் சிறப்பாக ஏழு மரங்களை கொய்து விட்டு வா என்று சொல்லியிருந்தால் அம்பு ஏழு மரங்களை மட்டும் முடிச்சு விட்டு திரும்பி வந்திருக்கும் ஆனா ராமன் அவசரத்தில் அந்த ஏழை முடித்து வா என்று சொன்னானாம் ஒரு ஏழு மரங்கள் முடிந்து அம்புக்கு இன்னும் உலகத்துல எததெல்லாம் ஏழா இருக்கு என்கிற ஆசை ஏற்பட்டது ஏழு கடல்களும் நடுங்கினவாம் ஏழு ரிஷிகள் நடுங்கினார்களாம் ஏழு கன்னிக்கைகள் நடுங்கினார்கள் ஏழு குல பருவத்தங்கள் நடுங்கின ஏழு மலைகள் ஏழு கடல்கள் ஏழு கன்னிக்கைகள் ஏழு ரிஷிகள் ஏழு லோக்கங்கள் இப்படி எததெல்லாம் ஏழுங்கிற எண்ணிக்கையோடு இருந்தனவோ அவை அத்தனையும் நாமும் ஒருவேளை இந்த அம்புக்கு இலக்காகிடுவோமோ நம்மளையும் அம்பு அழிச்சுடுமோ என்று பயப்பட்டன நல்ல வேளை அம்பு அதுகளை ஒன்றும் பண்ணாமல் ராமருடைய அம்புராத்தூனிக்கு திரும்ப வந்தது என்று கம்பரு சொல்லுகிறார் அப்ப எத்தனை ஏழை ஒரே இடத்துல சொல்லிட்டார் அப்படி கணக்குங்கிறது நமக்கு ரொம்ப இன்டரஸ்டிங்கா இருக்கு முல்லையோ அத போலத்தான் வித நமக்கு ஈர்ப்பும் ஆசையும் குறைஞ்சிடக்கூடாது அதே சமயத்துல சொல்ல வேண்டியத்தையும் சொல்லணும் ஒன்னொன்னா ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாலா செல்லிடு வர்றார் இப்ப நம்ம ஆறு ஆறு ஆறா பார்த்துன்னு வரோம் இப்ப பார்க்க வேண்டிய ஆறு ஷடிமானி வினஷந்தி முகூர்த்தம் அனவேக்ஷனாது இந்த ஆரும் ஒரு மணி நேரத்துக்கு நாம கவனமா பார்க்காத போயிட்டா கூட எவ்ரி அவர் ஒரு மணி நேரமும் கவனத்தோட இத பாத்துக்கணும் அப்படி கவனத்தோட பார்க்காமல் போனால் கட்டுப்போய் விடும் அடிக்கடி இதை திரும்ப திரும்ப ஜிரதையா இட்டை காப்பாற்ற வேண்டும் அப்பதான் நம்மோட இவைகள் இருக்கும் அது இல்லாவிடில் ஆபத்து சூழும் எவை எதை சொல்றார் காவகா பசுமாடுகள் ஆறு பசுமாடு வச்சிருக்காளோ கோசம் ரக்ஷணத்துக்காக கோசாலை கட்டி வைத்திருந்தாலும் அவனவன் வீட்டு தொழுவத்திலே பசுமாடுகளை வைத்திருந்தாலும் அடிக்கடி அதுகளை பார்த்துக்கணும் ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு தூரம் போட்டோம் தண்ணீர் காட்டினோம் இல்லாமல் பசுவை ரட்சிக்கிறதுங்கிறது அடிக்கடி அது செய்யப்பட வேண்டியது நம் வீட்டு ஒரு பெண்ணை எப்படி பார்த்துக்கோமோ அதப்போல் பசுக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் பசு ரெண்டு சேவா யாரிடத்துல யார் நம்ம முதலாளியோ அவர் அப்பப்ப பாத்துக்கணும் நம்ம வேலை நன்னா தங்கணும் வேலை சிறக்கணும்னு சொன்னால் அதுல கவனத்தோடு இருக்க வேண்டும் யாருக்காக உழைக்கிறோமோ அவரை நினைவு இருந்து இருக்க வேண்டும் மூணாவது கிருஷிகி நாம் செய்யும் உழவு தொழில் உழவர் அங்கேயே பரன் கட்டி கொண்டு படுக்க வேண்டும் காற்று கழி அடிச்சுடாம எல்லா பயிர்களையும் பாதுகாக்கணும் மாடு ஆடுகள் மேஞ்சூடாம பாத்துக்கணும் பூச்சி பட்டு வீணா போயிடாம பாத்துக்கணும் அதீத வெள்ளம் வந்து மொத்த பயிரை அழிஞ்சு போயிடாத பாத்துக்கணும் யாரேன்னு நெருப்பு சூடாம பாத்துக்கணும் கதிரடிக்கிற காலத்தில் எப்ப அறுப்பு நடக்கிறதோ அங்கேயே பரன் கொண்டு ஜாகிரதையா அறுப்பு நடத்தணும் அறுத்த விற்பாடு போரடிக்கிறதுக்கு ஜாகிரதையா எத்தனை படி எத்தனை மூட்டைங்கிறத எண்ணி குதிர்குள்ள கொண்டு போய் போட்டு அங்கேயும் அதே மூட்டை இருக்கான மறுபடி வரைக்கும் உழவை விடாம பார்த்துக்கணும் ஏதோ நம்ம பாட்டுக்கு நாற்று நட்டுட்டோம் களை பறிச்சுட்டோங்கிறதுக்காக வீட்டில் படுத்துன்னு தூங்க போனோம் வீணாவே போயிடும் ஏன்னா காற்று கருப்பு ஏதோ பூச்சிகள் வரலாம் ஆடு மாடுகள் நெஞ்சிட்டு போகலாம் வேண்டாகவா மொத்தத்தையும் அவிச்சூட்டை போயிடலாம் வெள்ளம் வந்து நாசம் பண்ணி விடலாம் நடக்கலாம் முல்லியோ அதனால உழவை திரும்ப கவனத்தோட பார்க்க வேண்டும் அடுத்து மனைவி மனைவியை எப்போதும் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அக்னிகாரியம் பண்ணணும்னாலே மனைவி தேவை அதாவது ஓரோரு நாளும் நம்ம வீட்டு சமையல்னாலும் அதுக்கு ஒரு நெருப்பு தேவை நாம் எந்த அக்னி அது அக்னி ஹோத்திரமோ அவுபாசனமோ எதை செய்ய வேணும் குளித்து மூன்று அனல யோம்பும் குறிக்கோள் அந்தனம தன்ன ஒளித்துட்டேன் தொண்டரடிக்குடி ஆழ்வார் சாதிக்கிறார் நம்ம ஓரொரு நாளும் மூன்று அக்னிகளை ஆராதிக்க வேணும் அக்னிகளை பூசிக்க வேண்டும் அக்னி பகவான் தான் ஒரு வீட்டுக்கே விளக்கேற்றுகிறார் விளக்கேற்றதுல இருந்து சமையல் பண்றதுல இருந்து நமக்கு கதகதப்பு வேணும்னா உஷ்ணத்தை கொடுக்கறதுல இருந்து துணி காய போடுறதுல இருந்து வெந்நீர் சாப்பிட்றதுல இருந்து எதுவா இருந்தாலும் நெருப்பின்றி நடக்கப்படுறதா இந்த எந்த நெருப்பு காரியத்துக்கும் பாரியைங்கிற மனைவி அவள் இருந்தால்தான் சரிவர நடக்கும் ஆக ஓரொரு நாளும் வீடு நன்னார்க்கணும்னால் அடிக்கடி மனைவியை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கவனிப்பாரற்று விட்டுவிடுவது கூடாது அவள் பொன் போல பாதுகாத்தவள் தங்கத்தாம்பாலத்தில் வச்சு ஏற்றனும் அத போல ஏந்தி ரட்சிக்க வேண்டியவள் தான் பாரியா பாரியான்னு ஏன் சொல்றாருனால் பர்த்தாவாலே பரிக்கப்படுபவள் பாரியா பர்த்தா சுமக்க வேண்டியவர் பாரியா சுமக்கப்படுபவள் சுமையாக கூடாது அது இனிதாக சுமையாக நினைத்து போது சுமையாக நினைக்கிறாளா குழந்தையோ ஏதோ அதை சுமையாக நினைக்காமல் அதை எவ்வளவு இன்பமாக மனைவி எடுத்துக்கொண்டிருக்கிறாள் அதே போல ஒரு கணவனும் மனைவியை சுமமாக சுமையாக நினைக்காமல் அவளும் ஏதோ சம்பாதிப்பதற்காக இருப்பவள் குழந்தை பெறுவதற்காக இருப்பவள் வீட்டு வேலைக்காக இருப்பவள் என்று எக்காரணம் கொண்டு நினைக்காமல் தர்மசாஸ்திரன் சொல்லியிருக்கிறபடி தர்மத்தை நடத்தறதுக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவள் இதத்தான் ஜனகன் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இயம் சீதா மம சுதா சஹர்ம சரி தவ பிரையே நாம் பத்ரந்தே பாணிந்து சகதர்ம சரித்தவ உன் வீட்டுக்கு வந்து ராமா உனக்கு வேலை செய்வாள் பணிவிடை செய்வாள் உன் குலத்துக்கு விளக்கேற்றி வைப்பாள் உனக்கு குழந்தைகள் பெற்றுக் கொடுப்பாள் இதை எதையுமே சொல்லல நீ தர்ம மார்க்கத்தில் நடக்கும்போது உனக்கு உறுதுணையாக அவளும் தர்மத்தை நடத்துவாள் சகதர்ம சரியத்தவ நீ தர்மத்திலிருந்து பிறழ்ந்து நடக்க மாறி நடக்க உன்னை திருத்தி தர்ம மார்க்கத்துக்கு ஆக்குவாள் அதனால பெண் என்பாள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று இருக்க வேண்டியவர்களே அல்லர்கள் சில பல மொழிகள்லாம் நாம் தப்பா சொல்லிடுவோம் இப்ப இந்த பழமொழி எடுத்துங்களேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எதுக்காக சொல்லியிருக்கு புருஷன் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டணும் ராமன் சீத்தையை பார்த்து நீ நாட்டிலே நெல் காடு சுடும் என்றார் சீதையுடனே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் புருஷன் புருஷோத்தமன் வேற ராமன் அவரே சொல்லுட்டார் ஆகையால நம்ம மறுத்து பேசக்கூடாது நாட்டோட இருந்துருவோம் ஒத்துண்டாளா எத்தனை ஆர்குமெண்ட் பண்ணி ராமனோட கூட போனாலும் தெரியுமோ ஏன்னா அதுதான் தர்மம் அதனால ஆணோ பெண்ணோ இருவரும் தர்மத்துக்காக இருக்க வேண்டுமே தவிர இதுல ஆண்கிறது ஆதிக்கம் செலுத்த இருக்கார் பெண்ணுங்கிறது அடங்கி போபவளுக்காக இருக்கிறார் என்று சொல்லுவதே குற்றம் அந்த பெண்ணை ஓரோரு மணி நேரமும் பொன் போலே எப்படி உழவுத் தொழில பார்க்குவோமோ எப்படி பசுக்களை கவனித்துக் கொள்வோமோ அதை மனைவி ஓரொரு குடும்பத்து இல்லத்து தலைவனாலும் நன்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்ன சில சின்ன சின்னத்தான் கண்டிப்பா எதிர்பார்ப்பார்கள் ஆணுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு பெண்ணுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு இன்று பலவிதங்கள் அது குறுகி வருகிறது முன்னாடி காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எல்லா வேலையிலும் எல்லாரும் சமமாக தான் பாதிக்கப்படுறா அனைவரும் எல்லா வேலைக்குமே இப்ப போய்கொண்டு தான் இருக்கிறார்கள் வீட்டை பார்க்கறதுக்கு ஆணுக்கும் பொழுது இல்லை வீட்டை பார்ப்பதற்கு பெண்ணுக்கும் பொழுது குறைந்து கொண்டே போகிறது இப்படி இருக்கும் காலத்தில் இந்த பர்த்தா தாம் மனைவியை பார்த்துக்கணுமா அவடும் போறா சம்பாதிக்கிறான் அவரவர்கள் சொந்த காலில் நின்று கொள்ளுகிறார்கள் குடும்பத்துக்கு முக்கிய பொறுப்பு நம் பாரத பெண்கள் விட்டு விடுவதே இல்லை அது ஒரு பெருமை இத்தனை வேலைக்கவா போயிட்டாலும் எத்தனையோ தொழில முன்னேறி விட்டாலும் இன்னும் குடும்பம் நாம குழந்தைகளுக்கு முக்கியம் தந்தைய தாய் முக்கிய ஓரோரு பெண்ணும் உணர்ந்து தான் இருக்கிறாள் பெண்கள் நன்னா இருந்துட்டாலும் குலமே நன்னா இருக்கும் இதை பத்தி அர்ஜுனன் கண்ண நலத்தில் அழுசுட்டார் கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் இந்த குலம் கெட்டு போறதுன்னா பெண்களை ஒழுங்கா பார்த்துக்காட்டா கெட்டு போயிடும் கண்ணா அந்த தப்ப நான் பண்றதாகவே இல்லை என்று முதல் அத்தியாயத்திலே அர்ஜுனன் தெரிவிக்கிறார் அதனால பெண்களுக்கு வேத காலத்திலிருந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உள்ளது அவ்வளவு அவர்களை கவனித்துக் வேண்டும் ஆனா பெண்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு ஆண்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் உண்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் அசால்ட்டா போறது ஆண்களுக்கு இருக்கிற பிஹேவியர் பார்க்கணும் அப்படித்தான் குடும்பம் விளங்கும் அப்படிங்கறது பெண்கள் நினைக்கிறது அந்த ரெண்டையும் நாம தான் கேப்ப பிரிட்ஜ் பண்ணிக்கணும் ஒரு குடும்பம் இருந்துட்டால் ரெண்டுமே தேவையில்லயும் இவர் எதுவா இருந்தாலும் சரி போகலாம் அப்படி இருந்துட்டாலும் குடும்பம் விளங்காது ஒரு பெண்ணை போல எல்லா சின்ன சின்னத்துக்கள்லாம் பார்த்துட்டு பெருசா போட்ட விட்டுடணும் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றதும் கூடாது ரெண்டு பேரும் அதுக்கு தான் சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு தந்தை தாய்ங்கிறது இருவரும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு தூரம் முக்கியமான தந்தைக்கு இருக்கிற பிகேவியரும் குழந்தைக்கு வேணும் தாய்க்கு இருக்கிற பிஹேவியரும் குழந்தைக்கு வேணும் இந்த ரெண்டு சேர்த்து ஒரு பிளண்ட் அப்படி இருந்தா தானே கம்ப்ளீட்டா அந்த குழந்தையாலே வளரத்துக்கு முடியும் ஒரு ஆண் கண்டிப்பா பெண்ணை பொன் பாதுகாக்க வேண்டும் கண்ணை போலே பாதுகாக்க வேண்டும் இதுக்காகத்தான் வராக பெருமாள் பூமாதேவியை இடர்ந்தெடுத்து தன் மடியிலேயே இடம் கொடுத்து அமர்த்தி கொண்டிருக்கிறார் ஏன் பகவானே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய திருமார்பாலையே ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு நிமிஷமும் பார்த்துட்டே இருக்கார் திருவிட வந்த பெருமாளை சேவிக்க போனா அந்த வராகப் பெருமான் தன் பூமாதேவியே நாச்சியாரையே தான் பார்த்துட்டு இருக்கார் நம்மளவை பார்க்க மாட்டேங்கிறார் பக்தர்கள் இத்தனை பேர் நாம போய் நின்று சேவிக்கிற முடியும் சுவாமி எங்களை பார்த்து கட்டாட்சிக்க கூடாதானா கண்ணு பார்வைய தம் மனைவியை விட்டு வராகப் பெருமாள் திருப்பவே மாட்டார் அவளையேதான் எப்போதும் பார்த்துட்டு இருக்காள் ஆனா ஒன்னும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த மனைவி இருக்கணும்னு விஷயங்க மனைவி அப்படி மகாலட்சுமியாட்ட இருந்தா தான் பார்த்துட்டு இருக்க மாட்டா குணத்தாலும் சரி அவருடைய பண்பும் சரி நடவடிக்கையும் சரி உயர்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனைவியை கணப்பொழுதும் தெரியாமல் எப்போதும் நோக்கி கொண்டிருக்க வேண்டும் ஏதோ வெளியூர் போனோம் ஊருக்கு போறச்சே சரின்னு சொல்லிண்டு போகணும் மூணு நாள் டூர் பிறப்பு போயிருக்கா மூணாவது நாள் திரும்பி வந்தப்ப எப்படி இருக்கேன்னு கேட்கறா அப்படின்னு கூடாது இன்னைக்குதான் எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு இல்லையோ எல்லார் கையிலயும் போன் இருக்கு கூப்பிட்டு ஒரு ஒரு அரை நாளைக்கு ஒரு தரம் கரெக்டான ஒரு தரம் மத்தியானம் ஒரு தரம் சாயங்காலம் ஒரு பேசி என்னமா இருக்கேன் ஏடு வீடு எப்படி இருக்கு நீங்க சௌக்கியமா குழந்தைகள் சௌக்கியமா இருக்காளா ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்லையோ அதனால என்ன வேலை இருந்தாலும் அதை மறந்து கூடாது வீட்டுல இருக்கிறவாளுக்கு எப்போதும் ஒரு கவலை இருக்கும் பெண்ணென்றால் அவளே வேலைக்கு போயிருந்தா கூட கணவன் எங்க போயிருக்காரோ பிள்ளைகள் எங்க போயிருக்காலோ பொண்ணு எங்க போயிருக்காளோ வண்டி ஏறேன்னு போனானே ஒரு போன் பண்ணி வண்டி ஏறுட்டேன்னு சொல்லக்கூடாதா இவர்தான் புறப்பட்டு ஃப்ளைட்டை பிடிச்சு போனாரே ட்ரெயினை பிடிச்சு போனாரு அங்கே போய் சேர்ந்த உடனே இறங்கிவிட்டேன்னு ஒரு போர் நமக்கு பண்ணக்கூடாதா இது எப்போதும் மனைவிக்கு ஆதங்கம் இருக்கும் அதை புரிந்து வேண்டும் அடுத்த தேவை சமைக்கிற ஒரு மணி ரெண்டு மணி நேரம் சமைச்சிட்டு முடிச்சப்பறம் அதை வெறுமா பொறிச்சுட்டு ஏனோ தானோன்னு சாப்பிட்டுக்கு போனா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு பிடிக்காது அது அண்ணா இருக்குன்னு சாப்பிடணும் கொஞ்சம் கூடவே சாப்பிட்டாலும் கவலைப்படக்கூடாது ஒரு பண்டிகை ஓஹோன்னு சமைச்சு நிறைய பட்சணங்கள் பணியாரங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு எனக்கு வயதுக்காக கொலஸ்ட்ரால் ஃபேட்டுங்கறதெல்லாம் அப்ப போய் பேசிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் பேசினேன் இவ்வளவு தூரம் கட்டப்பட்டு பண்ணும் இது ஒண்ணு பண்ணாமலே இருந்து உப்புமா கலறிட்டு போயிருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு அப்படி இல்லாமல் நிதானமா அமர்ந்து அனைவரோட சாப்பிட்டு பெருமாள் ரொம்ப நன்னா அமைதி செய்திருக்கார் உன் கையால இன்னைக்கு பண்ணி அந்த பெருமாள் எவ்வளவு நன்னா சாப்பிட்டிருக்காரு அப்படின்னு ரெண்டு வாரத்தை சொல்லி நாம அதை சாப்பிட்டு மத்த பேருக்கும் கொடுத்தால் தன்னடையே இன்பமாகத்தான இல்லறம் இருக்கும் ஆஹ் சில சில விஷயங்களில் கருத்தோடு அடிக்கடி மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டும் அத சொன்னார் வித்யா படிப்பு அதுவும் முக்கியம் ஏதோ ஒரு நாள் படிச்சு முடிச்சிடும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு படிப்பு முடிஞ்சு போச்சு வேலைக்கு போகணும் அப்புறம் புஸ்தகத்தை வரலாறு தொடர்றது இல்லேன்னு இருக்க கூடாது அப்பப்ப நாலேஜை அப்டேட் பண்ணிக்க வேண்டாமா இன்னைக்கு டாக்டர்களை பாருங்க தினப்படி புதுசு புதுசா கண்டுபிடிப்பு வந்துடுறது வக்கீல்களை பாருங்க அன்னன்னைக்கு ஒரு நான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு எந்த கோர்ட்டை பத்தி படிச்சேனும் அத்தோட இன்னி வரைக்கும் இருப்பேன்னால் வக்கீல் தொழிலே பண்ண முடியாது என்னைக்கா இருந்தாலும் புதுமை வந்துட்டே இருக்கும் படிப்பு இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும் சாக்ரட்டிஸை பத்தி சொல்ற அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறா இன்னும் நிமிஷம் இருக்கு அவர் ஒரு சிறச்சாலையில் இருக்கார் பக்கத்து சிறைச்சாலையில் ஒரு கிராம பாட்டு பாடுற கலைஞன் அடைப்பட்டிருந்தான் அவர் முன்னா பாடி இருந்தாராம் சாக்ரட்டிஸ் கேட்கிறார் எனக்கு அந்த பாட்டை கத்துக்கூடியன்னு ாலும்காம் முடிச்சுட்ட வரவரா இருந்தும்டித்துஷல சங்கு நாம ஒரு பிஹேவியர் இருக்கும் ஒரு பண்பாட்டில் இருக்கும் அந்த பண்டே இல்லாம ரொம்ப தாழ்ந்த பண்போட உத்தர இருக்கார் ஆனா ஏதோ தேவைக்காக அவரோட நாம நட்பு வச்சுக்கிறோம்னால் அதை அடிக்கடி ஜாகிரதையா பார்த்துக்கணும் கூடாத நட்பு சேராத நட்புங்கிறது கூடாது அந்த தாழ்ந்த நட்பு நம்மளையும் எப்பவனா தாழ்த்திடும் அதனால அது கீழே உந்திராத அளவுக்கு ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேணுங்கிறது இந்த ஆறு விஷயங்கள் கவஹா சேவா கிருஷிகி பாரியா வித்யா விஷல சங்கதிகி இந்த ஆறையும் அடிக்கடி நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம் நாளைய தினம் நாம் வேறொரு ஆறு பார்க்க போகிறோம் இந்த ஆறுல என்ன சொல்லப்போறாருனால் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைத்தல் என்று கேள்விப்பட்டிருக்கோமா அது பண்ணக்கூடாது நமக்கு யார் சிறு நன்றி செய்திருந்தாலும் நன்மை செய்திருந்தாலும் அதை எப்போதும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் யார் நமக்கு சின்ன உதவி பண்ணியிருந்தாலும் நம்மாலு என்ற பிரதி அவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆனால் லோகத்தில் யார் யாரு உதவிகளை பெற்றுண்டு அப்பவே அதை மறந்து போடுவார்கள்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 பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்